வணக்கம் ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் குரல் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில வாரவாரம் தமிழன் தமிழனே அப்படின்னு பாரதிதாசன் கூறியிருக்கிறார் அது மாதிரி குழந்தைங்க எந்த நாட்டில் வசித்தாலும் நம்ம இந்த குழந்தைங்களோட குரலை கேட்க ஆவலாயிருக்கிறோம் அந்த வரிசையில் நாம் இன்று கேட்க இருப்பது சென்னையிலிருந்து வரும் அழகிய குரல்கள் இதை நமக்காக தொகுத்து வழங்க வருகிறார்கள் ரேவதி சிங் ரேவதி சிங் யாருன்னு கேட்கறீங்களா அவங்களும் சென்னைலதான் வசிக்கிறாங்க நமக்காக அலைபேசியிலேயே நம்முடன் தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடத்த இருக்கிறார்கள் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் சென்னை பெரிய குழந்தைகளை இங்க வரைக்கும் மூணு வயசுல இருந்து எட்டு வயசு குழந்தைங்க வரைக்கும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நமக்காக தமிழ்ல ஒரு விருந்து படைக்கு போறாங்க அதுக்காக பாரதியார் பாடல் தமிழ் பாடல் எல்லாமே இருக்க போகுது எல்லாரும் கேட்டு மகிழ்வோமா முதல்ல நீங்க என்ன சொல்ல போறீங்க உங்க பேர் என்ன ஜெனிலியா ஜெனிலியா என்ன சொல்ல போறீங்க தோசை அம்மா தோசை அம்மா சுத்த தோசை ஆச்சு மாவு ஊர் அந்த மாவுக்கு தோசை அப்பாவுக்கு நாலு அம்மாக்கு மூணு தம்பிக்கு ரெண்டு பாப்பாக்கும் ஒன்னு என்ன தென்ன ஆசை திருப்பு கேட்டார் அம்மா எங்கே வாபா அந்த மொத்தம் தாத்தா போட்டு அதான் ஜான் லட்சுமிடும் மக்கள் இந்த நாட விட்டு போய் ஆறு வயசா நீ என்ன படிக்கிறீங்க முதல் வயசு படிக்கிறீங்களா என்ன பள்ளியில படிக்கிறீங்க மார்க் கழிக்கிறேங்க நானும் அழகா சொன்னீங்க ஒரு கதை சொல்லுங்க அவங்க எல்லாருக்கும் ஆமையும் உயிரும் கதை தெரியும் அன்னைக்கு ராத்திரி தூங்கவே இல்ல தூங்கிட்டுங்க தோட்டீங்கன்னு தொடரங்கலான்னு ஆமை கிட்ட சொன்னிச்சான் ஆம மெதுவா பெருங்க முயல் வந்து ரொம்ப வேகமா ஓடிச்சான்னு தூங்காம அது போய் தேச்சிச்சான் அண்ண அன்னைக்கு ராத்திரி ஆமை தூங்கது இல்லையா முயல் தூங்கலாம் என்னதான் அன்னைக்கு காய முயலை போட்டு அங்க அங்க இருக்கு தரு ஒரு விமானம் விளையும் அது வரைக்கும் போட்டி வச்சுக்கலான்னு ஆம ஒளிச்சான் முயல் தூங்காம ரொம்ப வேகமா ஓடிச்சான் நடுவுடன் அங்க ஒரு ஆறு ஊடின்னு இருக்கான் பொய்யலுக்கு நீண்ட தெரியாது நீண்ட தெரியும் ஆரை கடந்து விமான நிலத்தை தேத்து அன்னைக்கு ராத்திரி ரெண்டு பேருமே போங்கல நம்புறதா இருந்துமே சண்டை போட்டு அன்னைக்கு காலைல படகெல்லாம் செஞ்சு ரெண்டு பேரும் கிம்பனாங்களாம் ஆறு நண்பா என் முது மேலையோ முயல்கிட்ட முயல் வந்து படகு மேல போற மாதிரியா ஆம மேல கடந்து போச்சான் விமான போய் சேர்ந்துட்டு ரெண்டு பேரும் படகெல்லாம் சாப்பிட்டுட்டு நம்புறதெல்லாம் வெள்ளாடிட்டு தெரிஞ்சும் வந்தாங்கன்னா அருமையா சொன்னீங்க குட்டி இது என்ன கத்துக்கிறோம் போட்டியாளர்களா இருக்கணும் எப்போது இருக்கணும் அப்படின்றதுக்காக குழந்தை ஒரு நீதி கதைய சொல்லிருக்க ரொம்ப அருமையா சொல்லிருக்கேன் கண்ணா நம்ம கேள்விப்படாத இன்னும் இன்னும் கேட்கக்கூடிய நிறைய கதைகளை குழந்தைய நமக்காக குடுத்துட்டு இருக்காங்க நம்மளும் அதுக்கு கேட்டு உங்க பேர் என்ன அஸ்வத் அர்வத் என்ன சொல்ல போறீங்க யாடையாள் யாடையாள் யாடையாள் எங்க போவேக வீண நட போட்டு யார பாக்க போவேக முழுந்தாளிய எங்களோட விட்டுக்கு வாங்க வெள்ளம் தரோட்டைங்க தலோட்டில் பேருங்க உக்கா திவக்கி மடிக்கடு எங்க மரப்புங்க அருமையா சொன்ன குட்டி அழகா சொன்னீங்க வேற என்ன சொல்ல போறீங்க ரெண்டு இருக்கா என்னோ சரி உங்க வயசு என்ன ஆறு வயசா என்ன வகுப்பு படிக்கிறீங்க நீங்க முதலாம் வகுப்பு என்ன பள்ளியில படிக்கிறீங்க கேஆர் பப்ளிக் ஸ்கூல் கேஆர் பப்ளிக் ஸ்கூல்ல ரொம்ப அருமையா சொன்னி அடுத்த பாட்டுல என்ன பத்தி சொல்ல போறீங்க பூனை சொல்லுங்க பூனை வளையின் வாசலில் பூனை வந்து கேட்டது வீட்டுக்குள்ளே வந்தியா என்னைய ஆறு வயசுல அருமை அருமை ரொம்ப அழகா சொன்னீங்க குட்டி அடுத்த பேர் எதாவது பண்ண போறீங்களா நீவானே வட்டும் என்ன செய்கிற நீ என்ன செய் என்ன பண்ணிருக்கீங்க செல்லும் அஸ்வத் சொன்ன கதை கதை சொன்னிருக்கா பாட்டெல்லாம் பாடி இருக்காங்க நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படியா சொல்லுங்க பாக்கலாம் அங் குஞ்சொண்டு கண்டேன் அதை அங்கோர் காட்டிலோர் பொந்திலே ரெண்டு தனிந்தது காடு தழல் ஈரத்தல் குஞ்சொண்டு முக்கொண்டும் முண்டோ தத்தருட தத்தறிட தத்தெத்தோம் யாரோட பாடம் பாது பாரதியார் பாரதியார் பாடம் தான் எந்த பண்ணில படிக்கிறீங்க முதல் வகுப்பாழ நமக்காக சுதேந்திர பாரதியார் பாடல் பாடி தான் எல்லா குழந்தைகளும் கத்துக்க வேண்டிய ஒரு பாடல் நினைக்கிறேன் எல்லாரும் பாரதியார்னாலே ரொம்ப பிடிக்கும் இல்லையா எல்லாருக்கும் ஒரு ஒரு பாடலாம் எல்லாரும் கேட்டு மட்டும் இந்த குழந்தையை தொடர்ந்து அடுத்த குழந்தைய போறாங்க அப்படின்றத பா பேர்ன அஷ்வக் அஷ்வக் என்ன சொல்ல போறீங்க நல்வழி நல்வழி சொல்ல போறீங்களா சாற்றங்கள் நீதி வருவா நெறிமுறையின் எட்டார் பெரிய இடாத ஒரு இனி குலத்தில் உள்ள படி நன்றி ரொம்ப அருமையா சொல்லிருக்கீங்க ரொம்ப அழகா சொல்லிருக்கேன் உச்சிருக்கு ரொம்ப அழகா இருக்குண்ணா உன்னோட வயசு என்ன எட்டு எந்த பள்ளியில படிக்கிறீங்க நாராயணா நாராயணா படிக்கிறீங்களா உங்க பேருன ஹர்ஷவர்தன் என்ன வயசு எட்டு வயசு என்ன சொல்ல போறீங்க பெண்ணா ராமன் சொல்லுங்க பெண்ணா ராமன் தோற்றத்துல தண்ணி இல்லாம நம்ம வேற தாடி பெயர்ந்தது ஒரு நாள் ரெண்டு திருதவம் வந்து தென்னாலி ராமன் வீட்டுக்கு வந்தாங்க தென்னாலி ராமனோட பார்த்து என்ன பண்ணாரு என்ன பண்ணாருனா தன்னோட மனைவி கிட்ட சொன்னார் தென்னாலிராமன் வீட்டுல ரெண்டு திருதவம் வந்தாங்க வந்துருக்காங்க அதனால ஆனா நம்ம வந்து ஒரு பொட்டிய தங்கம் நங்கோ எல்லாம் எடுத்து போட்டுருந்தோம் என்ன தென்னாரி ராமன் வந்து கிணறு கூட தூக்கி போட்டா உடனே இரவுல இருந்து காலையில வரைக்கும் திருதவ வந்து தண்ணி எடுத்து ஊட்டி இருந்தாங்க அந்த தண்ணி வந்து தோட்டத்துக்கு போன உடனே ஏப்பா தென்னாரி ராமன் வந்து வெள்ள வெள்ள பார்த்த தண்ணி தனி தண்ணிய ஊட்டல ரொம்ப நன்றி சொன்ன தென்னாலி ராமன் கிருதங்க வந்து பயந்து ஓடியே போயிட்டாங்க தென்னாலி ராமன் இந்த அறிவால கஷ்டத்தை போக்கணும் போட்டுட்டாரு அதனால கிருதவங்க வந்து அறிவியலிட்டு பயந்து ஓடியே போயிட்டு இது சொல்வார் திருவள்ளுவர் அறிஞர் ஆவரறிவார் அறியில்லாத அத்தறி கல்லானவர் அதுமே சொன்னீங்க திருக்குறளையும் ஒரு கதையா சொல்லிட்டீங்க அது வர்றதுன்னா கருத்துல ரொம்ப அழகா சொன்னீங்க அந்த திருடன் மட்டும் ஒரு வாட்டி சொல்லுங்க ரொம்ப அழகா இருக்கீங்க மழும் நல்லா இருக்கு எட்டு வயசு குழந்தைக்கு இன்னும் திருட அப்படின்ற கேக்கறதுக்கு ரொம்ப அழகா உங்களுக்கு எந்த பள்ளியில படிக்கிறீங்க சிபிஎஸ்இ என்ன வகுப்பு படிக்கிறீங்க என்ன வயசு சொன்னீங்க குட்டி எய்ட் ஆ எட்டு வயசுக்கு அழகா சொன்னீங்க நல்லா சொன்னீங்க இன்னும் நினைக்கிறேன் குழந்தைகளோட நிகழ்ச்சி ரொம்ப சுவாரஸ்யமா நல்லா போகுதுல அவங்களுடைய குரல் கேட்கவும் ரொம்ப இனிமையா இருக்குது அப்படித்தானே இன்னும் கேட்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு ஆஸ்திரேலியா தமிழ் ஒலிபரப்பு கூட்டத் தாபனத்தின் குரல் நிகழ்ச்சி வாங்க நேயர்களே நிகழ்ச்சிக்கு போகலாம் அடுத்ததான் சொல்ல போறாங்க இந்த பேருட சுட்டி நக்ஷு என்ன சொல்ல போறீங்க ஆ தெரிஞ்சு அழத்தயவு ஆயள் வரட்டையண்ணு வர முக்க வைங்க அல்லே தீட்டையே படையி ஐயம் விட்டு அப்புவேச்சே அப்ப அருமையா சொன்ன இன்னும் மழையே போன குழந்தைக்கு மூணு வயசு ரொம்ப அழகா சொல்லிருக்கான் என்ன சாப்பிட்டீங்க வீட்டுல தோட்டம் சாப்பிட்டீங்களா அருமையா பேசுறீங்க ரொம்ப அழகா மழலையா இருந்தது ஆச்சி சுடி அதோட மூணு வயசுல மழை நில கேட்கும் அதே மாதிரி அடுத்து என்ன சொந்தது என்ன வயசுல படிக்கிறீங்க நான் வை நான் வைஸ் என்ன கிளாஸ் படிக்கிறீங்க நமக்கு மாமுலம்மாரட்ட மாப்பழம் அது பேசபீங்களா வேறதா சொல்ல போறீங்களா பச்சை கிமி ரொம்ப அருமையா சொல்ல பாடும் போச்சு ஒருத்தர் வந்துட்டே பண்றதுனால பூவாதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப அழகா சொன்ன குட்டிமா வேற ஏதாவது சொன்ன போறீங்களா கை பீஸ் கடைக்கு போலாம் கை பீஸ்லாம் கை வீசு கை வீச்சு கை மீசு வாங்கலாம் கை நீச்சு வாங்கலாம் கை நீச்சு அருமையா சொன்னீங்க போல அவனுக்கு நாலு வயசுல சொல்றான் ஆனா ரொம்ப அழகா சொல்லிருக்கான் குழந்த நமக்கு சாயஸ்ரீராம் மாம்பழமா மாம்பழம் கைதீசம் பாடிக்கான் ரொம்ப அழகா பாடி அதே போல அடுத்த என்ன காலம் பாடுறாங்க என்ன வயசு மூணு வயசா சரி என்ன படிக்கிறீங்க என்ன பள்ளி படிக்கிறீங்க என்ன சொல்ல போறீங்க அத்திகா ாயக்காய் மந்தன்காய் வரி நோலாக்காய் பைய வாழுவான் பாட்டுப்போ மரம் நன்றிக்கா நன்றிக்கா சொல்லா ரொம்ப அழகா பாடுறீங்க வேற என்ன தெரியும் உங்களுக்கு அத்திகா குழந்தை வந்து ஒரு மூணு வயசு குழந்தை குத்தடி குத்தடி கண்டமா ரொம்ப அழகா பான்னாங்க அந்த மழனையும் கேட்கறது ரொம்ப இனிமையா இருந்தது இல்லையா இதே மாதிரி அடுத்து வர கொண்ட நமக்காக என்ன பேச போறாங்களா இல்ல பாட போறாங்களா கேட்போமா கத சொல்லுங்க ஒரு நாள் கை வரலா சண்டை போட்டுச்சான் அப்போ கட்டளை சொல்லிச்சா நானா நான் இல்லாம உங்கள தூக்க முடியாது சுட்டு வர்றது சொல்லிச்சா நான் தான் எல்லாருக்கும் அடையாங்க காமித்த அப்போ நான் தான் தெரியவன் நடுவர் சொல்லிச்சான் என் வாயத்தை பாத்தீங்களா அல்லாம இருங்க நான் தான் பெரியவன் மாதம் சொல்லிச்சா நான்தான் இருக்கிறதுல பலக்காரன் பரவ்தான் பெரியவன் சொல்லும் பெரியவங்களுக்கு நீ வணக்கம் சொல்லும் போது நீ தான் முன்னாடி எல்லாரும் முன்னாடி நினைப்பாங்க அப்போ அத கேட்டவங்க மத்தவங்க அலகி ங்களா என்ன வரணும் அழகா சொன்னீங்களே நல்லா இருக்கு இந்த கதை யார் சொல்லி குடுத்தா அப்படியா அருமையா இருக்கேன் யாரு பெரியவனு ஒரு கதை இருக்கா அழகா இருக்கு இந்த கதை ரொம்ப அருமையா இருக்கு கருத்தோட இருக்கு அக்ஷதா நானே பயிற்சி குழந்தை யார் தெரியு அப்படின்னு ஒரு கதை சொன்னாங்க ரொம்ப அருமையா சொன்னாங்கதை இந்த குழந்தை குழந்தை அடுத்த குழந்தை என்ன சொல்றாங்கன்றது இப்போமா உ பேர் என்ன ஹீராமன் ஹீராமன் என்ன சொல்ல போறீங்க கொள்ளன கொடுக்கல் உயர்ந்தன்று அதனர் கொள்ளே நெண்டல் அதன்தென்று தென்னீர் பறப்பின் இன்னும் கில்லை பெருணும் கடல் உன்னால நீர் வேட்புறேன் ஆன கலங்கி கேட்ரோடு பட்டியும் பொய்தும் பணித்த நல்லதே சென்றோய் ஆனால் கதையை வாண போல தலையாக தொடக்கம் வந்தையோ நின் அர்த்தம் என்னன்னு கேட்டா தான் கேட்கட்ட அசிங்கம் அதோட தரமாட்டான தொடர்ந்து ரொம்ப அசிங்கம் இதாப்பா வாங்கி கோன்னு சொல்றது நல்லது வச்சு கோன்னு சொல்றது ரொம்ப நல்லது பெரிய கடலா கூட சாப்பிட முடியாத தண்ணி பையனு அது மாதிரி அது ஆடி போய் சேடா போன தண்ணியதான் சாப்பிட முடியாத தண்ணி தான் கடலை விட பெ மழை நல்லவங்க கெட்டவங்க மேடு பள்ளம் பதிலா பெய்யாது அந்த மாதிரி வலியும் ஒரே வருவாது எல்லாருக்கும் தண்ணக்கூடாதுனாலே எல்லாரும் அவங்க வார்த்தையாங்க அருமையா சொன்ன குட்டி ரொம்ப அழகா சொன்ன குழந்தை செய்யுள் சொல்லி அதுக்கு பொருள் சொல்லிருக்கான் அதுக்கு வந்து விளக்கமும் சொல்லிருக்கான் ரொம்ப அழகா சொல்லிருக்கீங்களா கண்ணா ஆறு வயசுக்கு ரொம்பவே அழகா சொல்லிருக்கீங்க இந்த எந்த எங்கே வந்திருக்கு இந்த செய்யுள் எந்த செய்யல பாத்தூர் புறநானூரா யாரு சொல்லி குடுத்தா உனக்கு அம்மா அம்மா சொல்லி குடுத்தாங்களா ரொம்ப அழகா சொல்லி குடுத்திருக்காங்களே நமக்காக பிறந்தான் ஒரு செய்யுள் சொல்லி அதுக்கான ஒரு கதைய சொல்லி ரொம்ப அழகா சொன்னான் அதோட உச்சரிப்பும் அதுமையா இருந்தது ஆறு வென்று இவ்ளோ அழகா சொல்ல முடியுமான்னு தெரியல ரொம்ப அழகா சொன்னான் குழந்தை நேர்விழா நீங்கள் கேட்டு கொண்டிருப்பது ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் என் குரல் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்மளுக்கு சென்னையிலிருந்து ரேவதி குழந்தைங்க கூட ரொம்ப நல்லா பேசி அவங்களுடைய குரல்களை நமக்காக பதிவு செய்து கொடுத்தாங்க நிகழ்ச்சிய ரொம்ப அழகா தொகுத்தும் கொடுத்தாங்க அவங்க கிட்ட அவங்க அனுபவத்தை நம்ம கேக்கலாமா வணக்கம் ரேவதி நீங்க இந்த நிகழ்ச்சிய தொகுத்து கொடுத்ததுல உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது சொல்லுங்களேன் வணக்கம் எனக்கு இந்த குழந்தைங்களோட சேர்ந்திருக்கும் போச்சே ஒரு தனி சொகம் இருக்குன்னு நான் சொல்றேன் எப்படி ஒரு தெய்வபக்தி இல்லன்னா தேசபக்தின்ற மாதிரி எனக்கு குழந்தைங்கனால எப்போதுமே கொஞ்சம் ஆர்வம் உண்டு ஏன்னா அவங்களுக்கு எப்போதுமே ஒரு நான் ஸ்டாப் எனர்ஜி அவங்க கிட்ட இருக்கும் அது வந்து எனக்கும் சொத்திக்கும் அப்படின்றதுனாலயே எனக்கு குழந்தைங்களோட இருக்கணும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வித்தியாசமான ஒரு கோணங்கள் சென்னையில வேற எதாவது நிகழ்ச்சியோ வேற எதுவும் பண்றீங்களா ஆமா எனக்கு வந்து குழந்தைங்க நிகழ்ச்சி பொதுவானதாவே பிடிக்கும் இதுக்கு முன்னாடியும் ஒரு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ஒரு ரீஜியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்யூனிட்டி அதுலயும் வந்து மாறுட சுற்று அந்த மாதிரி சில நிகழ்ச்சி எல்லாம் நடத்திருக்கேன் குழந்தைகளோட இருக்கதே ரொம்ப பிடிக்கும் அந்த ஒரு காரணத்தினாலேயே இந்த மாதிரி நிகழ்ச்சி அந்த மாதிரி ஏதாவது வாய்ப்பு கிடைச்சதுன்னா அதை எடுத்து நானும் செய்வேன் முக்கியமான காரணம் இன்னும் இந்தியிலோ நம்மளுடைய தமிழ்நாட்டிலோ இல்லைன்னா ஸ்ரீலங்காலயோ எப்படி தமிழ் பேசுறாங்க அப்படின்றத என்னைக்குமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு வித்தியாச வித்தியாசமான வார்த்தை உபயோகம் எல்லாமே கூட கிடைக்கும் நம்ம இன்னும் கேக்கும் பொழுதுதான் உங்களுடைய குரல் இந்த நிகழ்ச்சியில தொகுத்து வழங்கும் போது ரொம்ப நல்லா இருந்தது ரேவதி குழந்தைங்க குரலோட உங்க குரலையும் இந்த நிகழ்ச்சியில் அறிமுகப்படுத்துவதில் பெருமைப்படுகிறது ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டத்தாபனம் மிக்க நன்றி ரேவதி என்ன நேயர்களை இந்த நிகழ்ச்சியை கேக்கும் உங்க குழந்தைகளும் இதில் பங்கு பெற ஆசை வருதா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 அடுத்த வாரம் இந்த நிகழ்ச்சியை சனிக்கிழமை பதினொன்றரை மணிக்கு கேட்க தவறாதீர்கள் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது காந்திமதி தினகரன் ஒலிப்பதிவில் உதவி சேது மாதவன் மற்றும் நிமால் வணக்கம்